வணக்கம் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக சூரிய ஆற்றல் கவுன்சிலின் தலைவராக பிரணாப் மேத்தா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு சர்வதேச நாணய நிதியத்தின் பதினோராவது மற்றும் முதலாவது பெண் தலைமை பொருளாதார நிபுணராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் கீதா கோபிநாத் என்பவர் ஆவார் மூன்று சீனாவிற்கான இந்தியாவின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான புதிய தூதுவராக விக்ரம் மிஸ்ரேன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் நான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட மத்திய நீர்வளத்துறை ஆறுகள் மேம்பாடு மற்றும் கங்கை நதி மறு சீரமைப்பு அமைச்சகத்தின் முதலாவது மாத இதழின் பெயர் ஜல்சாட் என்பதாகும் ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் டிஜிட்டல் பண பரிமாற்றங்களை மேலும் அதிகரிக்க செய்யும் வழிமுறைகளை பற்றி ஆராய்வதற்காக ரிசர்வ் வங்கியால் அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராக நந்தன் நிலகணி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று அகில பாரத கவி சம்மேளனம் நடைபெற்ற இடம் எது இரண்டு விழுப்புரம் மாவட்டம் கடலூரிலிருந்து எப்பொழுது பிரிக்கப்பட்டது மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி ஆண்டு மும்பையில் தனது வங்கி கிளையை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கிய பசகட் பிஏஎஸ்ஏஆர் ஜிஏர்டி பசகர் வங்கி எந்த நாட்டிற்கு சொந்தமானது நான்கு திரைப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஐந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விளையாடு இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி நடைபெற்ற இடம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி